அவர்கள் வழங்கும் ஆயிரம் தோல்விகள் நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்று கலங்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமையானால் உன் போல் வெற்றியாளர் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை என்றுதான் அர்த்தம் அன்புடன் ஜீரே